அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை நம்முடைய தேசத்தில் எத்தனையோ ஆழமான தர்மங்கள்லாம் இருந்திருக்கு அதை எப்படியெல்லாம் பெரியோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்பத்தான் திருவள்ளுவர் கூறக்கூடிய இந்த இல்லறவியல் முழுமையாக நம்மளால் புரிந்து முடியும் இந்த கன்னியாதானம் அப்படிங்கிற ஒரு தானத்தில் தான் கொடுக்குறவர் உட்கார்ந்துக்கிட்டு கொடுக்குறார் தானம் வாங்குகிறவர் நின்று கொண்டு பெற்றுக்கொள்ளுகிறார் மற்ற தானங்களெல்லாம் கொடுக்குறவர் நின்று கொண்டு கொடுக்கணும் வாங்குறவர் உட்கார்ந்து கொண்டு வாங்கணும் அதுக்கெல்லாம் திசையை நோக்கி இந்த திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி கிழக்கு திசையை நோக்கித்தான் பண்ணணும் அப்படின்லாம் முறைகள்லாம் இருக்கு அது மாத்திரமில்லை இந்த சப்தபதி அப்படின்னு ஒரு கல்யாணத்துல ஒரு முக்கியமான ஷடங்கு இருக்கு இந்த மணமகன் இந்த தர்மபதி இவன் என்ன பண்ணுகிறான்னா அந்த மணமகளுடைய கால் கட்டவரில் ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு பிறகு நண்பர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேதமந்திரம் இருக்கு அந்த வேதமந்திரத்தோட அர்த்தம் முதல் அடியில் நாம் உணவை பெறும் பொருட்டு பகவான் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் ரெண்டாவது அடியில் என்ன சொல்கிறான் நம் வலிமையை பெறும் பொருட்டு பகவான் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் முதல்ல ஃபுட்டு அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரென்த் நரிஷ்மெண்ட் மூன்றாவது அடியில் நாம் தவங்களை செய்வதற்காக பகவான் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் நாம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு வலிமையோடு இருந்து தபஸ் பண்ணணும் அதற்காக பகவான் வரட்டும் நான்காவது அடியில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதன் பொருட்டு பகவான் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தபஸும் பண்ணணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அஞ்சாவது அடியில் நாம் கால்நடைகளை பெரும் பொருட்டு பகவான் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் நல்ல பசுக்கள் எல்லாம் இருக்கணும் வீட்டில் பசுமாடுகள்லாம் இருந்து வீட்டுக்கு வேள்விக்கு தேவையான நெய்யெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக பகவான் விஷ்ணு உன் பின்னால் வரட்டும் ஆறாவது அடியில் ஆறு பருவங்கள் எல்லா சீசன் சொல்கிறோம் இல்லையா ஆறு பருவங்களும் நமக்கு நன்மையை கொடுக்கட்டும் எல்லா காலமும் நமக்கு நல்லதே நடக்கட்டும் அதுக்காக பகவான் விஷ்ணு வரட்டும் ஏழாவது அடியில் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற யாகங்களை எல்லாம் செய்யறதுக்காக பகவான் விஷ்ணு உன்னை பின்தொடரட்டும் இதில் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுங்கிறது குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாலாவது அடியில் ஆஹவே ஏகமிஷே விஷ்ணுவன் வேது ய்வே ஊர்ஜே விஷ்ணு வேது ரித்தய விஷ்ணு வேது சுவரி மாயோபா விஷ்ணு வேது பஞ்சபு விஷுஸ்தான் வேது ஷட்ராயஸ்போஷாய விஷ்ணு வேது சில புஸ்தல் இங்கே ஷட் ரித்துபியோ விஷுஸ்தான் வேது அருவகை துவா அன்வேத்து உன் பின்னை தொடர்ந்து பகவான் விஷ்ணு வரட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் நல்ல உணவு நல்ல வலிமை நல்ல தவம் நல்ல குழந்தைகள் நல்ல பசுக்கள் நல்ல காலங்கள் அப்புறம் நல்ல சிறந்த யாகங்கள் இதை செய்வதற்காகத்தான் நீயும் நானும் வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் நண்பர்களாக இணைந்திருக்கிறோம் நமது பாலுணர்ச்சியை தெய்வீகமான வழியில் பயன்படுத்தி சமூகத்திற்கு நன்மையை செய்வோம் என்பதுதான் இந்த மந்திரங்களுடைய அர்த்தம் மேலும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் என்று சொல்லி இன்று இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை